வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சில மனிதர்களை பாருங்களேன் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்க மாட்டாங்க அவர்களும் நிறைய பொருளோ பணமோ இருக்காது அல்லது பிறருக்கு கேட்டுவுடன் கொடுக்கக்கூடிய நபராக கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட அவரோடு பேசுவதிலே அனைவரும் மகிழ்வார்கள் அல்லது அவரோடு தொடர்பு வைத்துக்கணும்னு எல்லாருமே விரும்புவார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரிடம் இருக்கும் பொருளோ அல்லது அவர் மற்றவர்காக உதவி செய்வார் அப்படிங்கிற எண்ணமோ இல்லை அவரிடம் போய் பேசினால் இன்முகத்தோடு நல்ல வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார் அல்லது நல்ல ஆலோசனைகளை சொல்வார் அப்படிங்கிறது தான் ஆக நம்மிடம் இருக்கிற பொருட்களை கொடுக்கணும் அல்லது நாம பிறருக்கு ஓடி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல தேவைப்படக்கூடியது பிறரிடம் இன்முகத்தோடு பேசுவது முகம் வளர்ச்சியோடு பேசுவது அவ்வாறு பேசினாலே நிறைய பேர் நம்மை தேடி வருவார்கள் ஏன்னா இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் முகங்களை முகவரிகளை தொலைத்துவிட்டு போய் முகநூலிலும் பிற சமூக ஊடகங்களிலே உறவை தேடிக்கொண்டிருக்கிறோம் அவரெல்லாம் இல்லாமல் நேரடியாக இன்முகத்தோடு நம்மோடு இருப்பவர் நம்மை சந்திக்கக்கூடியவர் நமக்கு அருகாமையில் இருப்பவர் அனைவரோடும் இன்முகத்தோடு பழகினால் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் ஒரு ஆசிரியர் நமக்கு தெரிந்த நபர் எல்லோருக்கும் உதவக்கூடிய பண்புடையவர் அவர் யாரிடமே கோபப்பட்டு பேசியதே இல்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார் பணியிலிருந்து அப்பொழுது அவருடைய பணி ஓய்வு பெறும் அந்த விழாவிற்கு நிறைய ஆசிரியர்கள் அவரோடு முதல் காலத்திலிருந்து பணியாற்றிய அத்தனை இந்த விழாவிலே கலந்து கொட்டிருந்தாரு அதற்கான காரணம் என்னன்னா எல்லார்ட்டையும் தேடி தேடி பேசுவார் எவ்வளவு நேரனாலும் ரொம்ப அன்பா அமைதியா பேசுவார் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் உதவி செய்யணும் ஈர்க்கும் அப்படிங்கறது உண்மை இதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு அகமகிழ்ச்சியோடு பிறருக்கு பிறருக்கு வந்து பொருட்களை கொடுத்து உதவுவதை விட முகமலர்ச்சியோடு நல்ல இன்சொலை பேசுவது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி ரெண்டு அகணமருந்து இன்சுலன் ஆகப் பெறின் மீண்டும் குரல் அகணமருந்து ஈதலின் நன்றே முகனமருந்து இன்சொலன் ஆகப் பெறின் இதனால் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி